ஒன்பது உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் அல்லஹவை முழு பொறுப்புடன் பொறுப்பாக்கினால் காலையில் வயிறு காலியாக சென்று மாலையில் வயிறு நிரம்ப திரும்பும் அவன் உணவு தருவது போல் உங்களுக்கும் உணவு தருவான் என்று நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று நான்கு நான்கு